வணக்கம் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியிலுக்காக இருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கார்பன் டை ஆக்சைடை படிகப்படுத்தி ஐஐடி சென்னை நிறுவனம் அதனை விண்வெளி எரிபொருளாக உருவாக்கியுள்ளனர் இரண்டு எம் ஜி அன்வர் பாட்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதை பெற்றுள்ளார் மூன்று முதலீட்டாளர்களின் விருப்பம் என்பதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி 23 மற்றும் இருபத்தி தேதிகளில் நடைபெற்ற தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முழக்கமாக அமைந்தது நான்கு வி ஆர் டிஸ்பிளேஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மலாலா யூசுஃப் ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இரண்டாவது உலக ஆரஞ்சு பலர் நித்திருவிழா நாக்பூரில் நடைபெற்றது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று IDFC வங்கியின் புதிய பெயர் என்ன இரண்டு GST அமலாக்கத்திற்கு பின் மாநிலங்களில் வருவாய் குறைவு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமைக்கப்பட்ட ஏழு நபர் குழுவின் தலைவர் யார் மூன்று இந்தியாவின் முதல் மாநிலமாக அனைவருக்கும் குறைந்தபட்ச வருமானம் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது நான்கு உலகின் வலிமையான பாஸ்போர்ட்டுகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம் எவ்வளவு மீண்டும் சந்திப்போம் நன்றி